உலகளா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஞானசம்பந்தப் பெருமான் பாடி அருளிய பணம் தரும் பதிகம் என்று அழைக்கப்படுகின்ற இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனகளல் தொழுதெழுவேன் என்கின்ற அருமையான பதிகத்தை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் நம் சைவ திருமுறைகள் வார்த்தைகளுக்குள் அடங்காத பெருமை உடையவை நமது திருக்கோயில்களில் பன்னிரு திருமுறை ஓதும் பழக்கம் பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது எந்தவிதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத அந்த காலத்தில் காலார நடந்து தலந்தளமாய் சென்று அத்தலங்களில் எழுந்தருளி அருள் ஈசனை பாடி பரவி பரவசமடைந்தனர் நம் அடியார் பெருமக்கள் அவர்கள் பாடி அருளிய திருக்கடை காப்பு தேவாரம் திருப்பாட்டு ஆகிய பதிகங்கள் இம்மை மறுமை ஆகிய இருமைக்கும் நலம் செய்து நம் உயிரை வீடு வேற்றினுக்கு உரியதாக்கும் அருள் பெற்றவை திருமுறை பனுவல்கள் விஷம் உடலில் ஏறியதால் இறந்துபட்ட குழந்தையை உயிர் பெற்று எழச் செய்தது முதலை கொண்டு சென்ற பிள்ளையை மீட்டு கொடுத்தது செங்கல்லை பொன்னாக்கியது ஆண் பனையை பெண்பனையாக்கி அற்புதத்தை புரிந்தது வெப்புநோயை போக்கியது வயிற்று வலியை தீர்த்தது எலும்பை மீண்டும் பெண்ணாக்கி உயிரூட்டியது இன்னும் எத்தனை எத்தனையோ அற்புதங்களை நம் திருமுறைகள் நிகழ்த்தின கல்லை கடலில் மிதக்கச் செய்தது முயலகன் என்னும் நோயை விரட்டி பெண்ணை காத்து பற்பல அற்புதங்களை புரிந்தது பன்னிரு திருமுறைகளிலும் முதலாவதாக விளங்குவது திருஞான சம்பந்த பெருமானின் தேவாரம் முதல் மூன்று திருமுறைகள் என்று அனைவராலும் அழைக்கப்படுவது இறைவனது திருவருளால் அழித்த ஞான பாலை உண்டுமணம் மாறா பருவத்திலேயே தோடுடைய சிவனை பாடிய பெருமைக்குரியவர் ஆளுடை பிள்ளையார் மக்களை உலகில் வாழும் காலத்தில் வருத்துகிற பிணியும் மன அவரவர் வினை பயனால் நேர்பவை எனவே இறைவனது அருளுக்கு பாத்திரன் ஆகி அவனது அருளால் துன்பங்களையெல்லாம் விளக்கிக் கொண்டு நன்மை பெறுவதற்கான எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டு அதன் வழி நாம் வாழ வேண்டும் என்று நம் திருமுறைகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன வழியும் காட்டுகின்றன இகவாழ்வில் மட்டுமல்லாது மறுமையிலும் நலந்தரவல்லது நம் அருளாளர்கள் அருளி செய்துள்ள இந்த அற்புத பதிகங்கள் இம்மையில் நாம் பிணியற்று நோயின்றி வாழ நம் வாழ்வுக்கு தேவைப்படும் பொருளாதாரத்தை பெற வேண்டும் மனசஞ்சலமின்றி மகிழ்வோடு இருத்தல் வேண்டும் நம் பழவினைகளால் நமக்கு நேர்ந்துள்ள பாதிப்புகளை இரையருளால் போக்கிக் கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் இப்பதிகங்கள் நமக்கு துணை புரிகின்றன இந்த அருமையான பதிகம் நம்முடைய பொருளாதார வசதியை பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டுகிற அபூர்வமான பதிகம் நாம் வாழும் இந்த விஞ்ஞான உலகம் இன்று கணந்தோறும் ஒவ்வொரு துறைகளிலேயும் வளர்ந்து வருகிறது நம் வாழ்க்கை ஓடத்தை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் முன்னேற்றமான பாதையில் செலுத்த வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் அவ்வாறு செலுத்துவதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றார் திருவள்ளுவர் அதிகமதிகமாய் குவிக்க வேண்டும் பொருளை என்று எல்லா மனிதர்களும் ஆசைப்படுகிறார்கள் அது அவர்களுக்கு இயலாமல் போகும்போது சோர்வும் ஏமாற்றமும் அடைகிறார்கள் ஆனால் அன்றாட தேவைக்கு தேவையான பொருளாவது இறை அருளால் நம்மிடம் இருக்க வேண்டும் அன்றாடம் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பொருள் இல்லாமல் போனால் நம் வாழ்வு கேலிக்கும் ஏழனத்திற்கும் ஆளாகி விடுகிறது எனவே இறை அருளால் பொருள் இன்றி வாழவும் தேவையான பொருள் நமக்கு கிடைக்கவும் நாம் பேராசையில்லாமல் இருக்கவும் எதிர்பாராமல் ஏற்படுகிற பொருள் நஷ்டத்தை தவிர்க்கவும் பணம் சம்பந்தமான பிரச்சினைகளையெல்லாம் நீக்கி வேண்டிய செல்வத்தை நமக்கு தரவல்ல அபூர்வமான ஆற்றலோடு கூடிய இந்த பதிகத்தை பெருமான் நமக்கு வழங்கி அருளியிருக்கின்றார் முப்பத்தி ஆறாவது திருத்தலம்தான் இந்த திரு என்கிற திருத்தலம் இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன என்றால் மூவர் முதலிகளுமே இந்த தலத்தை பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் அம்பிகை பசு ஈசனை வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் இதற்கு வேறு பல பெயர்களும் உண்டு திரு என்று அழைக்கப்படுகின்ற இந்த தலமானது அரச வனம் என்றும் அழைக்கப்படுகிறது பசுவோடு தொடர்புடைய ஸ்தலம் என்பதனால் இதை கோமுத்தி ஸ்தலம் என்றும் அழைக்கிறார்கள் மனிதர்களுக்கு முக்தி அழிக்கிற ஸ்தலம் என்பதனால் இதை முக்தி சேத்திரம் என்றும் அழைக்கிறார்கள் இதையும் கோகழி என்றும் பிரம்மபுரம் என்றும் சிவபுரம் என்றும் பெரியோர்கள் அழைத்தார்கள் இந்த அருமையான பெயர்களெல்லாம் போதாது என்று தருமநகர் என்றும் நந்தி என்றும் அகஸ்தியபுரம் என்றும் கஜ என்றும் நவகோடி சித்திபுரம் என்றும் அழைத்து மகிழ்ந்தார்கள் இந்த தலத்தின் பெருமைகளை சொல்லி முடியாது இந்த ஸ்தலத்தில்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய உடற்பணி தீரம் பொருடாக இறைவனை பாடி பரவி பெற்றார் இந்த ஸ்தலத்திலே தேவாதி தேவர்களெல்லாம் படர்ந்து காட்சி அளிக்கின்ற ஒரு அரச மரமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் நிழலிலே ஈசன் எழுந்தொருளி இருந்து அருள் பாலிக்கின்றான் அரசு விருட்சம் எவ்வளவு சிறப்புடையது என்பதை நாம் அறிவோம் எந்த ஒரு யாகம் நடைபெறுவதாக இருந்தாலும் அரசஞஞ்சமித்து இல்லாமல் ஒரு யாகமும் நடைபெறார் அந்த அபூர்வமான படர் அரச நிழலிலே ஈசன் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் இந்த தலம் திருமூல தேவரோடும் சம்பந்தப்பட்ட ஸ்தலமாகும் இங்குதான் திருமூல தேவர் திருமந்திரத்தை அருளி செய்தார் திருமழிகை தேவர் அற்புதங்களை நிகழ்த்தியதும் இந்த ஸ்தலத்தில்தான் சேரமான் பெருமாள் இங்கு எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற இறைவனை வணங்கி பேறு பெற்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த ஸ்தலத்திலே இறைவனை பாடி பரவி இறைவனை தொழுது மகப்பேறு பெற்றார் என்பதாக நம்முடைய சமய வரலாறுகள் குறிப்பிடுகிறது இப்படிப்பட்ட அபூர்வமான ஆவடுதுரை என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் ஈசனை வழிபாடு செய்ய வருகின்றார் இங்கு எழுந்தருள் இருக்கின்ற இறைவனுக்கு மாசிலாமணி ஈசர் என்று திருநாமம் அம்பிகை ஒப்பில்லா முலையம்மை என்பதாக அம்பாளுக்கு திருநாம அவளே பசுவாக இருந்து ஈசனை வழிபாடு செய்த ஸ்தலம் என்பதனால் அம்பிகையும் எல்லையற்ற எழுந்துள்ள இருக்கின்ற இனியம் தன் அடியார் கூட்டத்தோடு ஞானசம்பந்த பெருமான் மாசலாமணி ஈசரை வணங்குவதற்காக திரு ஆவடுதுரைக்கு வருகை தருகின்றார் அப்பொழுது அவருடைய தந்தையாரான சிவபாத இருதயரும் உடன் வந்தார் வந்த தந்தையார் திருக்கோயிலுக்குள் ஞானசம்பந்தப் பெருமான் நுழைவதற்கு முன்னால் தான் வேள்வி செய்கின்ற காலம் வந்துற்றதனால் பொருள் வேண்டும் என்று புத்திரனை கேட்கிறார் இதை செவிமடுத்த மாத்திரத்தில் ஞானசம்பந்தப் பெருமான் அப்பா நமக்கு என்ன வேண்டுமென்றாலும் ஈசனைத்தானே இதுவரையிலும் நாம் கேட்டிருக்கிறோம் வாருங்கள் இப்பொழுதும் ஈசனை சென்று கேட்கலாம் என்று சொல்லி திருக்கோயிலுக்குள் தன் அடியார் கூட்டத்தோடு நுழைகின்றார் வேள்வி செய்வதற்கு பொ பொருள்ந்தை கேட்க அந்த விண்ணப்பத்தையே ஈசனுடைய திருவடி நேழலில் சமர்ப்பிக்கிறார் ஞானசம்பந்த பெருமாள் அபூர்வமான இந்த பதிகத்தில் இறைவா நீயே எங்களுக்கு அருள் பாலிக்கவில்லை என்றால் நாங்கள் எங்குறுவோம் என்ன செய்வோம் எவருக்கு உரைப்போம் எங்களுக்கு வழங்காமல் நீ இருந்தால் அது உன்னுடைய இன்னருளாகுமா என்று இறைவனை கேட்பது போல அமைந்திருக்கிற அபூர்வமான பதிகம் ஆவடுதுறையில் எழுந்துருளி அருள் பாலிக்கின்ற மாசிலாமணி ஈசர் இந்த பதிகத்தை கேட்டு பரவசப்பட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடிக்கொண்டிருந்த இடத்திற்கு அருகிலே பலிபேடத்திலே சிவகணத்தை அனுப்பி ஒரு உலவா பொற்கிழியை வைத்து பேரருள் புரிந்தார் என்பதாக நம் சமய வரலாறுகள் குறிப்பிடுகிறது உலவா பொற்கிழி என்று சொன்னால் அந்த பொற்கிழியிலிருந்து எவ்வளவு பணம் எடுத்து செலவு செய்யப்படுகிறதோ செலவு செய்யும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொற்கிழி ஆகவே அது உலவா பொற்கிழி என்று அழைக்கப்பட்டது அந்த உலவா பொற்கிழியை பூதகணங்கள் அந்த பலிபிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க இறை அருளால் பெற்ற பொற்கிழியை தன் தந்தையார் கையில் கொடுக்கிறார் ஞானசம்பந்த பெருமாள் கொடுத்து விட்டு ஞானசம்பந்தர் சொன்னார் இது உலவா பொற்கிழி வேள் செய்ய வேண்டிய உங்களுக்கு மட்டும் அல்ல வேள்வி நகரமாயிருக்கிற சீர்காழியில் யார் யார் வேள்விக்கு பொருள் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிற உலவா பொற்கிழியை கருணையோடு ஈசன் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொல்லுகிறார் அப்படியானால் அந்த பொற்கிழி சிவபாத இருதயரான தன் தந்தைக்கு வேள்வி செய்வோர் எல்லோருக்கும் பயன்படுதல் வேண்டும் என்கிற உயரிய நோக்கம் ஞானசம்பந்தப் பெருமானிடத்தில் அதுவே ஞானசம்பந்தர் பெற்று அனுபவித்த அபூர்வமான திருவருள் பேராகும் அப்படிப்பட்ட உன்னதமான உலவாப் பொற்கிழியைப் கொடுத்த அதிசயமான பதிகம்தான் இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் என்று ஞானசம்பந்தப் பெருமான் பாடி அருளிய அபூர்வமான பதிகம் மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த சுபிஷம் ஏற்பட வேண்டுமென்றாலும் அது இறைவனுடைய கருணையினால் தான் ஏற்படும் என்கிற திட்டவட்டமான நம்பிக்கையை இந்த பதிகம் நம் மனதில் கொண்டு வந்து சேர்க்க ஆன்மீக வாழ்வின் அடிப்படையாக இருப்பதே இறைவன் மேல் நாம் வைக்க வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கைதான் பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலின் நிறைவு வரிகளிலேயும் இறைவான் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் உன்னை உன்னை அல்லால் எங்களுக்கு கதியேது என்று இறைவனுடைய மனதை பரவசப்படுத்துவதைப் போல் அமைந்திருக்கிற முத்தாய்ப்பான வரிகள் நம்மையும் உருகச் செய்கின்ற தகைமை படைத்த வரிகள் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகிறார் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடர்தனில் அடக்கிய வேதியனே இதுவோ எம்மை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று ஈசனை பாடுகிறார் நான் வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் நான் வருந்தினாலும் உன் கழல் எனக்கு வேறு கதியில்லை என்கின்ற ஞானசம்பந்த பெருமானின் அந்த உறுதியான நம்பிக்கை வாசகம் இந்த பதிகத்தில் நம் மனதையெல்லாம் உருக்குகிறது வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகலில் விடுவேன் அல்லேன் இறைவனுடைய திருவடியை பற்றுகிற ஒருவன் வாழ்கிற காலத்திலும் வீழ்ந்து போகிற காலத்திலும் அவனே கதியன்று அவன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் நீள நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன் என்று நம்முடைய அடியார்கள் பாடி அருளினார்கள் கங்குல் பகல் என்று எல்லையில்லாமல் சுகம் துக்கம் என்கிற வேறுபாடு இல்லாமல் வாழ்வு சாவு என்கிற பிரிவினை இல்லாமல் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருப்பவனுக்கு தைலதாரே போல் இறைவனுடைய அருள் பெருகிக் கொண்டே ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார் நான் வாழ்ந்தால் என்ன வீழ்ந்தால் உன் கழலை விடமாட்டேன் தாழிலம் தடம்புனால் என்று பாடுகிறார் அழகான மூன்றாம் பெரிய சிரத்தில் சூடி கங்கையை சிறமேல் சூடிக்கொண்டு காட்சியழிக்கிற எம்பெருமானே நீ எனக்கு அருள் பாலிக்கவில்லை என்றால் என் என்ன என்று நேருக்கு நேராக ஈசனிடத்தில் பேசுவது போல் அமைந்திருக்கிற அருமையான பதிகம் இருந்தாலும் கனவாக இருந்தாலும் என் கதியாயிருக்கிற உன்னை ஒரு நாளும் வழிபட நான் மறக்க மாட்டேன் அழகான கொன்றை மலர்களை அணிந்து காட்சி தருகிற இறைவனே தீவண்ணனாக இருக்கிற எம்பெருமானே கனல் எறிய அனல் புல்கு கையவனே எம்மை ஆழ என்று எறைவனுடைய திருவடி மலரில் தன்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பணம் செய்கின்றார் ஞானசம்பந்தப் பெருமான் மனிதர்களை நோய் ஒரு காலகட்டத்தில் வந்து வாட்டி வதைப்பது என்பது இயல்பாக உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் ஒரு நெல்லினுடைய உடலில் அழுத்தினால் கூட அவனுடைய உடலுக்கு வருத்தம் உண்டாகிறது என்று நெல் என்பது அளவில் மிகவும் சிறியதாக இருக்கிற ஒரு தானியம் அதனுடைய கூர்மையான வால் பகுதியை கூட ஒரு மனிதனுடைய உடலில் வைத்து சற்று அழுத்தினால் அது கூட ஊசி முனையைப் போல அவனுடைய சதையை குத்தி வருத்தம் செய்கிறது இப்படியெல்லாம் வலியை கூட தாங்க முடியாத நோய் நிறைந்த தேகத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் இந்த தேகத்தை உன்மேல் உள்ள நம்பிக்கையால் அல்லவா நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் கணந்தோறும் நீ அல்லவா என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று அடியார்கள் பாடுகிறார்கள் அதுபோலவே ஞானசம் அந்த பெருமான் சொல்லுகிறார் தும்மல் வரலாம் இருமல் வரலாம் நோய் வரலாம் தும்மலோடு மலரடியை அல்லாது வேறெதையும் நான் பற்றமாட்டேன் என்று தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன? எப்பொழுதும் உன் பெருமையவே சொல்லிக் கைமல்கு வரி கணை ஒன்றினால் மும்மதில் எரியந்தவனே என்று பாடுகிறார் அன்று மகாமேருமலையே வில்லாக வளைத்து நீ நெறித்த புருவத்தாலும் திரிபுராசுரையெல்லாம் அழித்து நல்லவர்களை காப்பாற்றியவனல்லவாணி இப்படிப்பட்ட அதிதீரமான செயலை செய்யக்கூடிய உனக்கு என்னை காப்பது என்ன அவ்வளோ பெரிய அரிய செயலா என்று கேட்பதைப் போல கைமல்கு வரி சிலை ஒன்றினால் மும்மதில் எரிய இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில் அரணே என்று ஞானசம்பந்த பெருமாள் பாடுகிறார் இந்த மந்திர சொற்கள் அடங்கிய அழகிய இந்த பதிகத்தை இப்பொழுது இசை வடிவில் நாம் கேட்போமா திருவாவடுதுரை ஸ்ரீ திருஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அருளியது காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை தாளம் ஆதி இடரினு தளரினும் இடரினு தாழரின் என்னதுர் நோ இடரின் தாழினும் என்னதுர் தொழுதழுவே இடரினோ களரினும் எந்த துரு நோ தொடரினும் பூண கடல் தொழுதெழுவே ஏடல் kalandhanilla moododu kalandhane kalandhanilla moododu kalandhane nanjai midadinilla angkiye vediyane nanjai midadinilla angkiye vediyane kalandhananje ில் அடங்கிய தேதிய கடல் தனில்ல மூதோடு கலல் தஞ்சை மிதினில் அடங்கிய தேதியனீ இது ஓ எம் யாளுமாறு ஈவகுன்றியமக்கில் மையாழுமார் ஈவது அமக்கில் லகி அது ஓ உனதில் ஆவடு துறை அரணி இதுவோ எம்மையாளுமார் ஈவது அமக்கில் லகி அது ஓ உனதில் ஆவடு துறை அரணி வாழினும் தபினும் வருந்தினும் போவோும் புனகல் விடுவேனல்லே தாழம் தடம் புனல் தயங்கு சென்னீ போழில யமை நீழுமாறு இவது ஒன்று யமக்கு அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே நனவிலும் கனவிலும் நம்ப உன்னை மனவிலும் வழிபடல் ஏறவே நம்ம புனல் விரி நரும் கொன்றை போதணிந்தே கனலெறியமல் புல்கு கையவனே இதுவோ யமை ஆளுமாறு இவது ஒன்று யமக்கு இல்ல ஏ அதுவோ உனது இன்னருள் வடு துறை அரணே தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலரு அடியலால் அறற்றாதி என்ன கை மல்கு வரிசிலை கனை ஒன்றின் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ யமை ஆளுமாறு இவது ஒன்று மக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணி பசும்பன் ஆயிரம் உடைய ஒரு அபூர்வமான பொற்கிழியை ஞானசம்பந்த பெருமான் பெரும்படியாக இறைவன் அருள் பாலித்தான் என்கின்ற இந்த இனிமையான செய்தியை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலேயும் பதிவு செய்கிறார் நச்சி இன் தமிழ் பாடிய ஞானசம்பந்தர் இச்சையே புரிந்தருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பு அருள் பூதமுன் விரைந்த கல்பிடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிரக்கிழி ஒன்று என்று பாடுகிறார் இந்த பதிகத்தை பாடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு கிடைத்த அனுபவம் இதே பதிகத்தை நம்பிக்கையோடு பாடக்கூடிய பல பேருக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகாது இந்த அபூர்வமான பதிகத்தை பாராயணம் செய்து பலன் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள் அபூர்வமான அதிசயங்களை நிகழ்த்தவல்ல பதிகம் இந்த பதிகம் இறைவனுடைய பெயர் அருளினால் பொருளாதார சிரமங்களையெல்லாம் விலக்கி நமக்கு ஐஸ்வர்யத்தையும் சுபிக்ஷத்தையும் தருகிற பதிகம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவேதான் இதை பாராயணம் பண்ணி பலன் அடைந்தவர்கள் இந்த பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய பணம் தரும் பதிகம் என்று சொல்ல தொடங்கினார்கள் இந்த பதிகத்தினுடைய சிறப்பை சொல்லும் போது எனக்கு ஒரு செய்தி நினைவிற்கு வருகின்றது இறைவன் மலை வடிவாக எழுந்தருளி இருந்த அருள் பாலிக்கின்ற திருவண்ணாமலை நல்ல வசதியோடு வாழ்ந்து வந்த ஒரு பெரியவர் என்பதாகவே எட்டிக்கொண்டிருக்கிற நிலையிலிருந்த ஒரு பெரியவர் தன்னை தாங்குவதற்கு நல்ல தைரியமும் நேர்மையும் உழைக்கிற திறமமுடைய நான்கு ஆண் குழந்தைகளை பெற்ற ஒரு பெரியவர் சொந்தமாக அழகிய ஒரு வீட்டிலே உலகம் போற்றும்படியாக வாழ்ந்து வரலாறு படைத்த ஒரு பெரியவர் தன்னுடைய வயோதிப காலத்தில் தன்னுடைய குழந்தைகளை சார்ந்து வாழ வேண்டிய நிலைமையில் இருந்தவர்க்கு அதிரடியாக வந்து இறங்கியது ஒரு சோக செய்தி வாழ்நாள் முழுவதும் நேர்மையாகவும் நாணயமாகவும் வாழ்ந்து வந்த சற்புத்திரர்களான புதல்வர்கள் கால சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து கூட்டு செய்து கையில் இருந்த பொருளையெல்லாம் தொலைத்து விட்டார்கள் வேறு வழி இல்லாமல் தலைக்கு மேல் கடன் சுமையோடு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற குழந்தைகள் கையில் இருந்த ஒவ்வொரு சொத்துக்களையும் விற்று தங்களுடைய கடனை தீர்க்க வேண்டிய இக்கட்டான ஆளானார்கள் பெரியவர் மனமெல்லாம் வருத்தம் வாழ்நாளெல்லாம் ஓடி ஓடி உழைத்துவிட்டு வயதான காலத்தில் சாய்நார்காலையில் இருந்து தேவாரம் திருவாசகம் படிக்க வேண்டிய காலத்தில் கடனை பற்றி கவலைப்பட வேண்டியது என்று நாள்தோறும் அண்ணாமலையார் சன்னதியில் போய் முறையிட்டு எப்படியாவது என் துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தார் அவருக்கென்று கடைசியாக எஞ்சியிருந்தது அவர் குடியிருந்த வீடு மட்டும்தான் கடலை போல் பெருகியிருந்த கடன் குடியிருந்த வீட்டையும் விழுங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது நீதிமன்றம் வரையிலேயும் போனது வழக்கு கடைசியில் அந்த வீட்டையும் ஜப்தி செய்வதற்குண்டான சூழ்நிலை உண்டாய்த் தாங்க முடியாத துன்பத்தில் தவித்துக் கொண்டிருந்த பெரியவர் என்ன செய்வதென்று தெரியாமல் அண்ணாமலையாரின் கருணையை ஆசித்து கண்ணீர் பெருக அவருடைய சன்னதியில் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பெரியவருக்கு அருள் பாலிப்பது என்று அண்ணாமலையார் தன்னுடைய அருள் நோக்கத்தை அவர் மேல் கடாட்சித்தார் இவ்வளவு நாளாக நேர்மையாக உழைத்து தேடிய பணத்தில் ஒன்றும் இல்லாமல் போகப் போகிறதே என்கிற கவலை கூட அந்த பெரியவருக்கு இல்லை அதைவிடவும் அவருக்கு பெரிய கவலை தன் தந்தையார் கட்டிய வீட்டில் இவ்வளவு நாளும் குடியிருந்தேன் வாடகை வீட்டில் குடியிருப்பதென்றால் எனக்கு என்ன என்றே தெரியாது தள்ளாத வயதில் என் தந்தை கட்டிய இந்த வீட்டை விட்டுவிட்டு நான் வேறொரு இடத்தில் போய் குடியிருக்க வேண்டுமா என் வாழ்நாள் முழுவதிலேயும் அண்ணாமலையார் எனக்கு எவ்வளவோ உபகாரங்களை செய்திருக்கிறார் நான் வேண்டிய அத்தனையும் எனக்கு அருளி செய்திருக்கிறார் வேண்டமுன்னு தருபவனாக ஈசன் இருந்திருக்கிறான் அவனிடத்தில் போய் இந்த வீட்டை எனக்கு கொடு இந்த கடனை எனக்கு நிவாரணம் செய்து கொடு என்று போய் கேட்கக்கூட எனக்கு மனமில்லை எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த ஈசனுக்கு தெரியும் இருந்தாலும் அண்ணாமலையாரிடத்தில் போய் அந்த பெரியவர் கேட்டார் எம்பெருமானே இந்த கடன் முதலை வாயை திறப்பது போல திறந்து எங்களை எல்லாம் விழுங்கிக் கொண்டிருக்கிறது எனக்கு எவ்வளவோ நீ செய்திருக்கிறாய் கேட்டவைகளையெல்லாம் தந்திருக்கிறாய் நான் கேளாத வரங்களையும் தந்து என்னை நீ அருள் பாலித்திருக்கின்றாய் ஆட்கொண்டிருக்கின்றாய் ஆகவே இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்கப் போவது வேற எதுவும் இல்லை எண்பது வயதை நான் தொட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் குடியிருக்கிற இந்த வீடானது நீதிமன்றத்தின் மூலமாக ஜப்தி செய்யப்படுவதற்கு முன்னால் என்னுடைய ஆத்மாவை உன் திருவடியில் சேர்த்துக்கொள் அதை மட்டும் நீ எனக்கு செய் வேறொன்றும் எனக்கு வேண்டியதில்லை என்பதாக பெரியவர் போய் கண்ணீரோடு அண்ணாமலையாரிடத்தில் தன் மனதில் உள்ள கவலையெல்லாம் அண்ணாமலை ஈஸ்வரின் திருவடியில் கொட்டிக்கொண்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் திருவண்ணாமலையில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பெரிய தன் கவலையெல்லாம் சொல்லி அழுது கொண்டிருந்தார் மலைபோல் இருக்கிற இந்த சுமையை தீர்ப்பார் யார் என்று அவ்வளவு வயதான பெரியவருக்கு அனுபவசாலியான பெரியவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒரு வார்த்தையும் எனக்கு கிடைக்கவில்லை நான் சொன்னேன் ஐயா யானசம் பெருமான் ஒரு அபூர்வமான பதிகம் பாடியிருக்கிறார் மலைபோல் துன்பம் இருந்தாலும் அந்த துன்பங்கள் எல்லாம் விலக கூடிய அற்புதத்தை புரிகின்ற ஒரு அபூர்வமான பதிகம் எவ்வளவுதான் பனிமூட்டம் விலகிவிடுவதில் எவ்வளவு பெருமான் அருளியை இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள் திரு ஆவடு துறையிலே ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை பாட ஈசன் அவருக்கு உலவா பொற்கிழி அழித்தான் நீங்களும் இந்த பதிகத்தை அண்ணாமலையாரின் சன்னதியில் அவரை பரவசப்படுத்தக்கூடிய விதமாக உருக்கமாய்ப் பாடுங்கள் இறைவன் வழிகாட்டுவான் என்று இந்த வாசகத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்தியும் சந்தியும் இடைவிடாமல் அண்ணாமலையாரின் சன்னதியில் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரையும் உனகளால் என்கிற இந்த அருமையான பதிகத்தை இதுவோ உனது இன்னருள் என்று ஈசனை பார்த்து உரிமையோடு கேட்கிற இந்த வினாவை மீண்டும் மீண்டும் தொடுத்து இந்த பதிகத்தை பாடியிருக்கின்றார் முப்பது நாட்கள் தொடர்ந்து இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய ஒரு நாள் அண்ணாமலையாரை வழக்கம் போல் போது அவருடைய பால்ய நண்பர் அவர் போலவே வயதான ஒரு பெரியவர் அவரை பார்த்து செய்தி கேள்விப்பட்டேனே மிகவும் கவலையாக இருக்கிறது மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது நல்ல குழந்தைகளை பெற்றும் நேர்மையான பிள்ளைகளாக இருந்தும் தேவையில்லாத வணிகத்தில் போய் காலை வைத்து எல்லா விட்டார்களே வீடு வேறு ஜப்தியாக போகிறதே என்று கேள்விப்பட்டேனே இந்த வயதில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அடுக்கடுக்காக கேட்டுவிட்டு கொடிமரத்திற்கு அருகிலே வைத்து அந்த பெரியவர் கடன்பட்டு போன இந்த பெரியவரை பார்த்து கவலைப்படாதீர்கள் பணம் காசு இல்லாமல் போனால் உலகத்தில் யாரும் மனிதர்களை நம்ப மாட்டார்கள் ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல உங்கள் நேர்மையும் நாணயமும் எனக்கு நன்றாக வைத்து வணிகம் செய்து நீங்கள் ஒரு எட்டு லட்சம் ஜப்தி செய்ய வந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா உங்கள் நாணயத்தை நம்பி நான் தருகிறேன் அந்த பணத்தை மூன்று ஆண்டுகளில் உங்கள் குழந்தைகளை அந்த பணத்தை எனக்கு திருப்பி தர சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த எட்டு லட்சம் ரூபாயையும் கொடுத்து அந்த வீடு கோர்ட் மூலமாக ஜப்தியாகாமல் காப்பாற்றுவதற்கு வலிய வந்து ஒருவர் அந்த வயதான பெரியவருக்கு உதவி செய்தார் நடந்தது அண்ணாமலையார் திருக்கோவிலின் கொடிமரத்துக்கு அருகில் நடந்த சம்பவம் தான் அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார் எவ்வளவு அதி அற்புதமான பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் பாழி அருளியிருக்கிறார் நானாக சென்று ஒருவரிடத்தில் உதவி கேட்பது என்றால் கூட நான் தயங்கி தயங்கி போய் கேட்க வேண்டும் கேட்கலாமா வேண்டாமா என்று பல முறை சிந்திக்க வேண்டும் எப்படி கேட்பது என்று சங்கோஜப்ப வழி வைக்கவில்லை எனக்கு உதவி செய்ய வேண்டியவரை திருக்கோவிலை நோக்கி அனுப்பியதை போல இறைவன் அனுப்பி வைத்தான் எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னை தேடி வருவதைப் போல இறைவன் எனக்கு அருள் பாலித்தான் பெரியவர் சொன்னது போலவே பணம் கிடைத்தது வீடும் காப்பாற்றப்பட்டது பிறகு குழந்தைகள் வணிகம் செய்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்கு இறைவன் வகையும் செய்தான் அதி அற்புதமான பதிகம் இந்த பதிகம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த கடன் என்கிற கடலிலே இருந்து நான் நீந்தி கரை சேர்ந்திருக்கவே முடியாது ஆகவே இந்த பதிகத்தை பொருளாதார சிரமத்தை நீக்குவதற்கு இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் முழுமையான பலனை பெறலாம் என்று நீங்கள் சொன்னதை நான் நூறு சதவீதம் உணர்ந்திருக்கிறேன் என்று அந்த பெரியவர் சொன்னார் ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவு உயர்வாக பாடி அருளினார் கையெது வீழினும் கழிவுறினும் அடியலால் என்று பாடுகிறார் கையது வீழினும் என்று சொன்னால் ஒருவன் பொருளாதாரத்தில் வசதியாக இருந்துவிட்டு பிறகு கெட்டுப்போனான் என்றால் அவனை கைகட்டு போனவன் என்றுதான் சொல்லுவார்கள் கைகட்டு போவது என்றால் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கிற கைகள் அவனுக்கு எவ்வளவு உபகாரமாக இருக்கிறது அந்த கைகள் இல்லாமல் போனால் அந்த மனிதன் என்ன செய்வான் அது போலத்தான் பொருளாதார வசதி இல்லாதவன் கையில் போன்றவன் ஆகவே கைகட்டு போனான் கைகட்டு போனான் என்று சொல்வார்கள் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார் நான் கைகட்டு போனாலும் உன்னுடைய கடல் மறக்க மாட்டேன் என்று பாடுகிறார் கொய்யணி நறுமலர்குலாய சென்னை மையணி மிடருடை மறையவனே இதுவோ எம்மை ஆழுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே என்று பாடுகிறார் அடிக்கடி வாழ்க்கையில் வந்தாலும் உன் திருவடியை நான் மறக்க மாட்டேன் அரவு கொண்டு அரைக்க அசைத்த சந்தவன் பொடி அணி சங்கரன் என்கிறார் நாகத்தையே ஆபரணமாக அணிந்த எம்பெருமானே காடுடை சுடலை பொடியை மேனியெல்லாம் பூசி இருக்கிற வெண்பொடி அணிந்த சங்கரனே இதுவோ நீ எங்களை ஆழுகின்ற முறை இதுவோ எங்களுக்கு நீ இன்னருள் செய்கின்ற முறை என்று இறைவனிடத்தில் முறையிடாமல் யாரிடத்தில் முறையிடுவது தாயிடத்தில் அல்லாமல் குழந்தை வேறு யாரிடத்தில் கேட்பது ஆகவே பாடுகிறார் வெப்பு நோய் வந்தாலும் அப்பா உன் அடியலால் நான் வேறெதையும் சிந்திக்க மாட்டேன் ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழல் எழ இதுவோ எம்மை ஆழுமாறு ஈவதொன்று எமக்கில்லை ஏல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே என்று பாடுகிறார் பேரிடர் பெருகியோர் பிணிவாரினம் ஏறுடை மணிமுடி ராவணனை ஆறிடற் படவரை அடர்த்தவனே இதுவோ எம்மை ஆழுமாறு ஈவதொன்று எமக்கில்லை ஏல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே என்று ராவணன் அன்றைக்கொரு நாள் ஈசன் இருந்த கைலே மலையை பெயர்த்தெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்த போது மேலிருந்து ஆணவத்தை அருள் பாலித்தவன் ஈசன் என்று ஞானசம்பந்தர் பேசுகிறார் அதன் பொருள் என்ன நாமும் ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் வினை பயனாலும் பொருளாதார நஷ்டங்களை சந்திக்கிற நம் பாவங்களையும் குற்றங்களையும் பெருமனதோடு பொறுத்துக்கொண்டு நம் வறுமையும் தரித்திரத்தையும் நீக்கி நமக்கு அருள் பாலிக்கின்ற இன்னருளை பொழிகிறவன் ஈசன் என்கின்ற எண்ணத்தை நம் மனதில் ஏற்படுத்துகின்ற அபூர்வமான தேவார வரிகள் இசை வடிவமாக நாம் இந்த அழகிய செய்தியை கேட்போமா கழிவுறினும் சீகடல் அடியலால் சிந்தை செய்யே கொய்யணி நருமலரு குலாய சென்னீ மையணி மிடருடை மறையவனே இதுவோ யமை ஆளுமாறு இவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ புனது இன்னருள் வடு துறையரணி பிந்துய தோண்டியோ பிந்துய தோண்டியோ பெருபுரியும் எந்தாயும் நடியலால் ஏ தது என்ன ியோர் பெருபுரிணும் தாயும்டியலால் ஏ தது என்ன ஐந்தலை கொண்டும் கொண்டு அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவண் கொடியணி சங்கரணி சந்தவன் கொடியணி சங்கரணி இதுவோ எமையாளுமாறு ஈவகுண்டியமக்கில்லையே இதுவோ எம்மையாளுமாறு பகுன்றிய மக்கில் லகில் அது ஓ உனதின் நருள் ஆவடு துறை அரணி இதுவோ எம்மையாளுமாறு ஈ வகுன்றியம் மக்கில் லகையில் அது ஓ உனதின் நருள் வி ஓர் வினைவரேனும் அப்பா உன் அடியலால் அறட்டாது என்ன ஒப்புடை ஒருவனை உருவழிய அப் அழலழ விடித்தவணியே இதுவோ இதுவோ யமை ஆளு마ரு இவது ஒன்று யமக்கில்லை ஏ முனது இன்னருளாவடு துறைகரணி பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் சீருடை கடலால் சிந்தி செய்யே ருடீ மணிமுடி இராவணனை ஆரிடறுபடவரை அடுத்தவனே இதுவோ எமையாளுமாறு ஒன்றுக்கு அது இந்நருள்வடு துறையரணி இந்த பதிகத்தை பாராயணம் செய்து பலனடைந்திருக்கிற பக்தர்களின் எண்ணிக்கை சொல்லில் அடங்காது இந்த பதிகத்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு சம்பவம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தென்பகுதியிலே தென்பாண்டி நாட்டிலே ஒன்பது திவ்ய தேசங்களில் எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கிறார் அதை நவ என்று சொல்வார்கள் ஆதிநாத பெருமாள் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ஆழ்வார் திருநகரி காலங்காலமாக அங்கு வாழ்ந்து வரக்கூடிய பழுத்த வயணவர்கள் தீவிரமான எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ஆதிநாத பெருமாளை தவிர வேறு திருக்கோயில்களில் உள்ள பெருமாளை வணங்குவதற்கே தயங்குவார்கள் அப்படிப்பட்ட பழம்பதியில் வாழ்ந்து வந்த ஒரு பழுத்த வயணவர் எங்களுக்கு நெருக்கமான ஒரு குடும்ப நண்பர் அவர் அரசு அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு உயர் அதிகாரியாக பணிபுரிந்தவர் அவருக்கு ஒரு ஆழ்வார் திருநகரியில் பெருமாள் திருக்கோவில் எவ்வளவு பெயர் பெற்று விளங்குகிறதோ அதுபோலவே ஆழ்வாதிரி நகரிலேயும் புகழ்வாய்ந்த ஒரு நல்ல சிவன் திருக்கோயில் உண்டு அந்த கோவிலில் உரையாற்றுவதற்காக நான் சென்றிருக்கும் வேண்டப்பட்ட குடும்ப நண்பர் என்பதனால் என்னை பார்ப்பதற்காக மரியாதையின் பொருட்டு என்னை பார்ப்பதற்காக அந்த பெருமகனார் வந்தார் அப்பொழுது நான் சொன்னேன் சிவாலயத்தினுடைய வளாகத்தில் தான் பேச்சு நடக்கிறது வாருங்கள் பேசிக்கொண்டே போகலாம் அவர் சொன்னார் நாங்கள் ஆதிநாதரை தவிர வேற பெருமாளை கூட வணங்க மாட்டோம் இது மாதிரி ஒரு வைணவ தளத்தில் ஒரு சிவாலயத்தினுடைய வளாகத்தில் நான் வந்து நின்றால் அதை பார்க்கிறவங்க எல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள் எல்லாம் பரவாயில்லை கோயில் வளாகம்தானே கோயிலுக்குள் வர வேண்டாம் வளாகத்திற்குள் வாருங்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் வேண்டுமானால் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க பேச்சை கேட்டுவிட்டு நான் புறப்பட்டு விடுவேன் நீங்கள் அதனால் வருத்தப்படக்கூடாது இந்த ஊர் சூழ்நிலை அப்படி சொன்னார் நானும் சரி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கொஞ்ச நேரம் நின்றே கேட்டுக்கொண்டே இருந்தார் நான் பேசிக்கொண்டே இருந்தேன் அதை கேட்டுவிட்டு அவர் முழுவதுமாக நின்று பேச்சு முடிகிற வரையிலையும் அந்த இடத்திலேயே நின்று நான் பிறகு விட்டு இறங்கி வந்தேன் அஞ்சு நிமிஷத்தில் போறதா சொன்னீங்களே முழு பேச்சுங்க நிற்கிறீங்களே கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை நீங்க பேசிய செய்தி எனக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தியா இருக்கிறது என்ன என்று நான் கேட்கும்போது அவர் சொன்னார் என்னுடைய மூத்த பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டேன் இரண்டாவது பெண் இப்பொழுது திருமண வயதில் இருக்கிறாள் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமானால் ஒரு நாலு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அதுக்குரிய பணம் என்னுடைய கையில் இல்லை நான் முதல் பெண்ணை திருமணம் செய்வதற்காக என்னென்ன கடனை எல்லாம் பெற முடியுமோ அதையெல்லாம் வங்கிகளில் வாங்கி திருமணம் செய்துவிட்டேன் இப்போ இரண்டாவது பெண்ணை காலத்தோடு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் நாலு லட்சம் ரூபாய் பணம் இல்லை அதனால வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை இருபத்தி மணி நேரமும் மனைவி குறை சொல்லி கொண்டிருக்கிறாள் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை நீங்கள் என்னடான்னா அந்த பதிகத்தை பாடினால் பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு இப்போ தேவையானது பணம் அதனால் அந்த பதிகத்தை உங்கள்ட்ட வாங்கிட்டு போயிடலான்னு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே நான் கையில் இருந்த ஒரு சிறிய புத்தகம் அது அவர் கையில் கொடுத்து இதுதான் அந்த பதிகம் நீங்கள் படிப்பீர்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் வேற வழி இல்லை எனக்கு இப்போ பணம் தேவைப்படுகிறது நம்பிக்கையோடு படியுங்கள் ஈசன் வழிகாட்டுவான் என்று சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன் வேறு நேரம் இதை கொண்டு போய் வீட்டில் வச்சு காலையிலும் மாலையிலும் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும்னு கையடக்க புத்தகத்தை வைத்து படித்து கொண்டே இருந்திருக்கிறார் அப்பொழுது அவருடைய மனைவி பார்த்திருக்கிறார்கள் அந்த சின்ன புத்தகத்துக்கு பின்னால நால்வருடைய படம் இருக்கும் இப்படி ஒரு வைணவ குடும்பத்துல இப்படி சைவ பெருமக்கள் படம் போட்ட ஒரு புத்தகத்தை வைத்து படிக்கிறாரு என்று இதோட நீங்க நாலு நண்பர்களிடத்துல போய் பண உதவி கேட்டாலும் ஏதாவது கிடைக்கலாம் வீட்டுக்குள்ள உட்காந்து இதையே எதையோ படித்துக்கொண்டிருந்தால் வானத்திலிருந்து பணமாக கொட்ட போகிறது என்று மனைவி நாளுதோறும் விமர்சனம் பண்ண இவர் ஒரு முப்பது நாற்பது நாள் இந்த பதிகத்தை படித்து விட்டு அவங்க சொல்றதை காதல விட்டுட்டு ஒரு நாள் பதினோரு மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து தெருக்கோடியில் இருக்கிற ஒரு கடையில இரவு நேரத்தில் ஒரு பழஞ்சாப்பிடலாம் என்று வந்து நின்றிருக்கிறார் அப்பொழுது இளமை காலத்தில் அவரோட நண்பராக இருந்த அந்த ஊரில் வாழ்ந்த ஒருவர் அவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு பணம் தேடிக்கொண்டிருப்பவர் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருக்கிறார் மனைவி நாளைக்கு பார்க்கலாமா நாளை மறுநாள் பார்க்கலாமான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாள் பணம் இருந்தா கல்யாணம் பண்ண முடியும் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை அரசாங்க வேலையில இருந்தா கூட முதல் பெண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின பணத்தை எல்லாம் கொடுக்க வேண்டியதற்கு இரண்டாவது பண்ண எப்படி திருமணம் செய்து வைப்பது வயதாக கொண்டு போகிறது என்று சொல்லியிருக்கிறேன் வங்கியில போட்டா கூட குறைச்சலான வட்டி தான் கிடைக்கும் நாணயத்து மேல எனக்கு நிரம்ப நம்பிக்கை இருக்கு இந்த பணம் வேண்டுமென்றால் இப்பொழுது நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் நான் இனிமே மூணு வருஷம் கழிச்சுதான் வருவேன் அந்த மூணு வருஷம் கழித்து இங்க வரும்போது அதுக்குள்ள நீ பணி ஓய்வு பெற்று விடுவாய் அப்ப உனக்கு பணம் கிடைக்கும் அந்த பணத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் உட்கார வச்சு அடிச்ச கல்யாண பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு அம்பாசடர் கார்ல நேரா வந்து ஒரு தாம்பாளத்துல பத்திரிகை வச்சு எங்க வீட்டுல கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்தார் என்னன்னு கேட்டேன் இந்த பதியத்தை படியுங்கள் பண கஷ்டம் விலகும் என்று சொன்னீர்கள் ஒரு நண்பனை ஏதோ கடவுளை அனுப்பிவிட்ட மாதிரி அனுப்பிவிட்டு இரவு பதினோரு மணிக்கு ஒரு நாற்பது நாள் கூட இந்த பதிகத்தை நான் பாராயணம் பண்ணிருக்க மாட்டேன் என்னுடைய பணப்பிரச்சனையை இறைவன் தீர்த்து விட்டான் என்று சொன்னார் அந்த பதிகம் சாதாரண பதிகம் இல்ல ஞானசம்பந்தின் திருவாயு மலர்ந்தருளிய அற்புதமான மந்திர சொற்கள்னு நீங்க சொன்னீங்க அதோட பொருள் என்னங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு நாலு லட்சம் ரூபாய் இந்த காலத்தில் ஒரு எழுத்து கூட இல்லாம யார் நம்பி தருவார்கள் அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பரை அனுப்பினான் என்ன மாதிரி கடமையை செய்யறதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுவார்கள் ஆகவே அவங்களுக்கெல்லாம் பயனுடையதாக இருக்கும்படியாக என்னோட பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது தாம்பூல பையில இந்த தேவார பதிகத்தை தான் ஒரு சின்ன புத்தகமாக அச்சிட்டு பணம் கிடைப்பதற்கு இந்த பதிகத்தை இந்த பதிகத்தை அச்சிட்டு தாம்பூல பையில போட்டு திருமணத்துக்கு வந்த எல்லாருக்கும் கொடுத்தார் இன்னும் போகிற ஊர்கள்ல எல்லாம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க இதை பாராயணம் பண்ணித்தான் எனக்கு பணம் கிடைத்தது என்று ஒரு பெரிய சாட்சி போல அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இறைவனுக்கு நல்லவன் தீயவன் வயணவன் சைவன் வேற்றுமதத்தை சார்ந்தவன் இது மாதிரி எல்லாம் இறைவனுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை உயிர்கள் துன்பப்படுகிற போது ஓடோடி வந்து அந்த துன்பத்தை நீக்கி அருள் பாலிக்கிற கருணையாளனாக இருக்கிறவன் இறைவன் ஆகவே அவனுக்கு இப்படிப்பட்ட பேதங்கள் எதுவும் கிடையாது போகிற ஊர்களில் எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அனுகிரகத்தினால் நாள்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் காலையில் எழுந்தவுடன் பொருள் கஷ்டம் ஒரு பெரிய சுமையா தோழ்மையில உட்கார்ந்திருந்தா அன்றாட கடமைகளை ஒரு மனிதர் நிச்சயமாக செய்ய முடியாது ஒரு அலுவலகத்திற்கு போக வேண்டும் படிக்க வேண்டும் வேறு வேலைகளில் ஈடுபட வேண்டும் அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரமே இல்லை என்றால் அவனுடைய மனமே சஞ்சலத்துக்கு உள்ளாகி போகும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பேன் ஒரு முறை நான் நெல்லையில் நெல்லைப்பர் திருக்கோவிலில் பேசிக் இந்த பதிகத்தை வியாகியானம் பண்ணிவிட்டு இதை இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள் இந்த பதிகத்தை தினம் தினம் நான் படிக்கிறேன் இந்த பதிகத்தை நான் படிப்பேன் பணம் வந்துவிடும் இந்த பதிகத்தை சொன்னால் பணம் வந்துவிடும் சொன்ன உடன் பணம் வந்துவிடும் என்று திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் போது எனக்கு முன்னால் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சிரித்துக் ஏன் சிரிக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் சொன்னேன் இந்த பதிகத்தை பாராயண செய்யுங்கள் உடனே பணம் வரும் நான் அப்படித்தான் சொல்லுகிறேன் பணம் வருகிறது அப்படின்னு சொன்னேன் ஒரு நிமிஷத்தில் உபயதாரராக இருந்த பெரியவர் அன்றைக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை ஒரு தட்டுல வச்சு அதுல பழங்களையும் அடுக்கி மலர்மாலையும் வச்சு அவர் கோவில் நிர்வாக அதிகாரியின் அடுத்த நான் சென்னைக்கு அவசரமா போக வேண்டியது ஆகவே இந்த அம்மையாருக்கு மரியாதை செய்வதற்கு ஒரு நிமிஷம் இடையில கிடைத்தால் அதுல மரியாதை பண்ணிட்டு நான் சென்று என்று அந்த பழத்துக்கு மேல பணத்தையும் வச்சுக்கிட்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் பின்னால நிக்கிறார் இந்த காட்சியை உட்கார்ந்திருந்தவர்கள் பார்த்ததுனால அவங்க சிரித்திருக்கிறார்கள் உடனே கோவில் அதிகாரி வந்து ஒரு நிமிஷம் நேரம் இடைவெளி கொடுங்கள் என்று சொன்னார் உடனே நான் சரி என்று நிறுத்தினேன் அந்த உபயதாரர் வந்து பாராட்டி பேசிட்டு எல்லாரும் முன்னாலேயும் சன்மானத்தை கொடுத்தார் உடனே மகிழ்ச்சியோடு ஆர்வாரம் தான் பேர் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து எல்லையில்லாத பலனை பெற்றிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான கடனோடு செர்மப்படுகிறவர்கள் கூட மிகப்பெரிய பேருதவியை இறைவனுடைய அருளினால் பெற்று தங்களுடைய கவலை தீர்ந்து இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற உதாரணங்கள் ஏராளம் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான மனச்சோர்வை நீக்குகிற பதிகம் அதனால் நமக்கு ஏற்படுகிற குறைவுகளையெல்லாம் விளக்குகிற பதிகம் அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையாக பாடுகிறார் இறைவனை உண்கிற போதும் நினைக்க வேண்டும் இறைவனை எந்த நேரத்திலேயும் பசியோடு இருக்கும் போதும் இறைவனை நினைக்க வேண்டும் பசிதீர உணவு உண்ணும் போதும் இறைவனை நினைக்க வேண்டும் உறங்க போகும் போதும் இறைவனை நினைக்க வேண்டும் ஏன் உறங்கும் போது கூட நம்முடைய ஆள் மனத்தில் இறைவன் இருக்க வேண்டும் ஞான சம்பந்தர் சொல்லுகிறார் உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நீ ஒன்மலர் அடியலால் உரையாது என்ன கண்ணனும் கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அழப்பரிதாயவனே பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் கூட உன்னுடைய முடியையும் அடியையும் காண முடியாமல் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஈசனாகிய நீ எழிவந்த பிரானாக இருந்து எனக்கு அருள் பாலிக்கிறாயே உன்னை உண்ணும் போதும் பசிக்கும் போதும் உறங்கும் போதும் நான் நினைக்காமல் இருந்தால் அது நன்றி மறந்த செயலல்லவா என்பது போல ஞானசம்பந்தர் பாடுகிறார் பித்தொடு மயங்கியோர் பிணிவரின் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்னா என்று பாடுகிறார் பித்தம் முதலான பிணிகளினால் மயங்குகிற நிலை ஏற்பட்டாலும் அப்படி மயங்குகிற நிலை வருகிற போது கூட என் மனமும் என்னுடைய திருநாமத்தை மறவாது என்று பாடுகிறார் நீ இருக்கும் போது எங்களுக்கு என்ன குறை ஏற்பட போகிறது என்று நம்பிக்கையோடு ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற அபூர்வமான இந்த பதிகத்தை ஞானசம்பந்தரே அழைக்கிறார் விலை உடை அருந்தமிழ் மாலை என்று இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடலில் பெருங்க நம்பிக்கையோடு இந்த அறிந்தமிழ் மாலையை பாராயணம் செய்யுங்கள் அப்படி பாராயணம் செய்தால் நீங்கள் நிலையாக முன்னேறலாம் என்று சொல்லுகிறார் இது ஒரு அருமையான செய்தி சில பேர் பத்து முழம் ஏறினால் இருபது முழம் சறுக்கும் என்று சொல்லுவார்கள் பத்து ரூபாய் பொருள் ஈட்டினால் செலவாகிறது என்கிறார்கள் இன்று பணம் வந்தால் நாளை கையை விட்டு ஓடிப்போய் விடுகிறது என்கிறார்கள் இன்று ஐயாயிரம் வந்தால் நாளை அது மருத்துவமனைக்கு செலவாகிறது என்கிறார்கள் அப்படி இல்லாமல் இறை அருளால் நமக்கு பணம் கிடைக்க வேண்டும் வந்த பணம் சுபகாரியங்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் அற வழியில் அந்த பணத்தை நாம் ஈட்ட வேண்டும் அதை நம் தலைமுறைக்கும் பயன்படுத்தும்படியாக அதை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் ஐயாயிரம் ஆகி அது பெருகி வளர்ந்து அந்த பணத்தின் மூலமாக பழி வராமல் அறம் வளர்த்து நமக்கு புகழை சேர்க்கிற பணமாக அந்த பணம் மாற வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது அப்படி பழி படராத பணத்தை பழி வராத ஒரு பணத்தை நமக்கு தந்து நம்முடைய பொருளாதார சிரமங்களை வாழ வைக்கின்ற அபூர்வமான பெருமான் பாடி அருளிய இந்த அபூர்வமான இடரின் தளரினும் என்று தொடங்குகிற இந்த அபூர்வமான பதிகம் இடரினும் தளரினும் உண்ணினும் பசிப்பினும் தும்மலோடு அருந்துயர் தோன்றடினும் கையது வீழினும் கழிவுறினும் என்றெல்லாம் பாடும் போது நிச்சயமாக கைகட்டு போகிற நிலைமை பாராயணம் செய்கிற யாருக்கும் வந்து சேராது இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் தும்மலோட அருந்துயர் நிச்சயமாக தோன்றார் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் வெந்துயர் வந்து நம்மை வருத்தாது இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் வெப்பு நோய் வந்து நம்மை சிரமப்படுத்தாது இந்த பதிகம் அருந்தமிழ் மாலையான விலைமதிப்பில்லாத இந்த பதிகத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார் நாம் இந்த பதிகத்தை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய பதிகங்கள் புத்தகங்களில் அச்சிடப்பட்டிருக்கிற இந்த அபூர்வமான பதிகங்களை வாங்கி நாம் வீடுகளில் வைத்தால் மட்டும் போதாது அவைகளை உன்னி உணர்ந்து கற்று அனுபவித்து இறைவனுடைய சன்னதியில் சொல்லி மகிழ வேண்டும் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் இல்லாதவர்கள் செவி இந்த பதிகத்தின் சிறப்புகளை கேட்டு அதை அனுபவித்து அந்த பதிகத்தினுடைய சிறப்புக்களை மனதால் உன்னி உணர்ந்து இறைவனுடைய பேரருளை எளிமையாக அனுபவிக்கலாம் என்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பும் வசதியும் இறை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே கற்பதற்கு வசதி இல்லாதவர்கள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொன்னார் திருவள்ளுவர் செவி மலர்களால் கேட்டுக்கொண்டிருப்பதே ஒரு சிறந்த பக்தி முயற்சிதான் இந்த தேவார பதிகத்தை திரு ஆவடு துறையில் ஒப்பில்லா முலையம்மை சமேத மாசிலாமணிவரின் திரு சன்னிதானத்திலேயே அனுசமந்த பெருமான் பாடி அருளினார் அதை பாடிய பதினைந்து நிமிடங்களுக்குள் அவருக்கு உலவா பொற்கிழி கிடைத்தது நாமும் நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் மலையளவு பொருளாதார சிரமத்தோடு இருக்கிறவர்கள் கூட பொடிப்பொடியாக தகர்க்கப்பட்டு அந்த கடல் போல இருக்கின்ற கடன் மலையானது இறை அருளால் தூளாக்கப்பட்டு நாமும் பொருளாதார சுபட்சத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவதற்கு இரையொருளால் பணம் பெற்று மனசஞ்சலத்திலிருந்து விடுபட்டு நாம் மகிழ்ச்சி அடையலாம் அதன் மூலமாக நம்முடைய அந்தஸ்து காப்பாற்றப்படும் நம்முடைய மரியாதை நம் சுற்றத்தார் மத்தியில் ஓங்கும் நம்முடைய மகிழ்வான வாழ்க்கையும் நமக்கு தரக்கூடிய அபூர்வமான இந்த பதிகம் ஞான சம்பந்த பெருமாள் நமக்கு அருளிய அருமையான வரப்பிரசாதம் ஆகவே அன்பர்களை இடறினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்று தொடங்குகிற அத்திரு ஆவடுதுறையில் பாடப்பட்ட ஞானசம்பந்த பெருமானின் இந்த அற்புதமான சொற்கள் அடங்கி இந்த பதிகத்தை பாராயணம் செய்வோம் நம் செவி மலர்களால் ஏந்தி நம் நெஞ்சத்திற்குள் இந்த பதிகத்தை வைத்து பேணி இந்த பதிகத்தை பாராயணம் செய்து அந்த பதிகம் தருகிற முழு பலனையும் நாம் அனுபவிப்போம் இதுவே நம் அடியார்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றி இருக்கும் நமக்கும் இந்த பதிகத்தின் மூலமாக நலமெல்லாம் வந்து சேரும் Unni nun, Pasuppin nun, Urangin nun, Ninn unmalar adiyalal urayadu enna. Kanna nun, Kadigamal, Thamari me, அண்ணலும் அளப்பரிதாயவனே இதுவோ யமையாடுமாறு இவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது வடு துரையரனே பித்தோடு மயங்கி ஓர் பிணிவரினும் அத்தாவும் அடியல அறற்றாதி என்ன புத்தரும் சமணரும் புறன்முறைக்க பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ யமை ஆளுமாறு இவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உணரு இன்னருள்ளாவடு துறையர நீ அலை புனல்லாகவடு அலை புனல்லாகவடு அமர்ந்த அலை புனல்வடு துறை அமர்ந்த இலை நுனைவே படை எம் இரய அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனைவே படை எம் இரயை நலமிகு மிகு ஞான சம்பந்தம் சொன்ன நல மிகு ஞான சம்பந்தம் சொன்ன விலையுடைய இருந்தமி மாலை சொன்ன விலையுடைய சம்பந்தன் சொன்ன சொன்னுடை அருந்தமிழ் மாலை வல்ல பிணையாயின நீங்கி போய் பின்னவியனுலகம் பிணையாயின நீங்கி போய் பின்னவியனுகம் இளையாக முனே மிசை நிலை இளரே நிலையாகின நீண்டி போய் பின்னவர் இயனுலகம் இளையாக முன்னேறுவர் இளமிசை நிலை இளரே நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பலம்